அகரமுதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அரியவற்றுள் எல்லாம் அரிதே பெரியாரை பேணி தமராளல் பெரியாரை பேணி தமராழல் பெரியாரை பேணி பெரியாரைன்னு சொன்ன அறிவிலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்தவர்களை பேணி அவர்களுடைய விருப்பப்படி நாம் நடந்து கொண்டு அதாவது நாமும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்தவர்களாக வாழ்ந்து அவர்களை தமரா கொழல் அதே மாதிரி அறிவினாலும் ஒழுக்கத்தினாலும் அவர்களை நம்முடையவர்களாக கொண்டு விடுவது அதாவது அவர்களை நாம் எப்பொழுதும் சார்ந்திருப்பதற்கு துணையாக அவர்களை ஏற்றுக்கொள்வது அப்படி அறிவிலும் ஒழுக்கத்திலும் சிறந்த பெரியவர்களோடு நாம் பிரியமாக இடக்கமாக நடந்து கொண்டு அவர்களை நமக்கு எப்பொழுதும் ஆதரவு தருமாறும் நமக்கு அறிவுரை கூறுமாறும் வைத்துக் கொள்வது என்பது அவ்வளவு சுலபமில்லை வாழ்க்கையில் எதவனாலும் சம்பாதிச்சு விடலாம் அப்படி உயர்ந்த மகான்களோட பழகி அவங்களுக்கு பிரியமா நடந்து கொண்டு நம்மை பற்றி அவர்கள் சிந்தித்து நமக்கு கூடிய வண்ணம் நாம் செய்து கொள்ளுவது என்பது மிக மிக அரிது என்று வள்ளுவர் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு அரசனுக்கு அப்படிப்பட்டவர்கள்லாம் உதவி வேணும் அரியவற்றுள் எல்லாம் அரிதே வாழ்க்கையில எதெல்லாம் நம்ம ரொம்ப ரேர்ன்னு நினைக்கிறோமோ அதுல ரொம்ப ரொம்ப ரேர் ரொம்ப ரொம்ப அரிதானது என்னன்னு கேட்டா உயர்ந்த பெரியவர்களோட பழகி அவங்கள நம்மளை பற்றி நினைக்கும்படி நமக்கு வழிகாட்டும்படி நாம செய்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம் அரிது என்பதுதான் இந்த குரலுடைய பொருள் பெரியவர்களுடைய துணையால நல்ல வழி நடக்கிறவன் அவர்களை தன்னுடையவர்களாக கொண்டு தானும் அறிவாலும் அனுபவத்தினாலேயும் பெரியவனாக ஆனால் அவன் எல்லா சிறப்பையும் அடைவான் அப்படிங்கிறதான் இதனுடைய உள்ளார்ந்த பொருள் பேணி அப்படின்னா அவர்களுக்கு பிரியமாக நடந்து கொண்டு அல்லது அவர்கள் மகிழத்தக்கணவற்றை செய்து அப்படின்னு உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் பெரியார்களுடைய இணக்கம் பெரியார்னு சொன்ன சமூகத்தில் எல்லாமே தவறான அர்த்தத்தில் புரிந்து கொள்ளப்படுகிறது அறிவிலும் ஒழுக்கத்திலும் உயர்ந்தவர்கள் பிறரை நிந்திக்கிறவர்கள் எல்லாம் பெரியார் என்று இந்த காலத்திலே சில பேர் சொல்லுகிறார்கள் பிறரை இகழ்ந்து பேசுபவர்கள் எல்லாம் பெரியோர் கிடையாது அன்பால பண்போட சொன்னாதான் அது இது அவர்களைத்தான் பெரியவர்கள் எடுத்துக்க முடியும் ஆக பெரியவர்களோட பழகிறதுனால அதாவது பெரியார் இணக்கம் அதாவது சத் சங்கம் மகான்களுடைய தொடர்புங்கிறது படிக்கிற படிப்பு நம்ம பெரியவங்கள்டு கேட்கிற கேள்வி அதாவது கல்வி கேள்வி அறிவுடைமை குற்றங்கடிதல் ஆகிய எல்லாவற்றை காட்டிலும் ரொம்ப உயர்ந்தது பெரிதற்கு அறியது வாழ்க்கையில் பதினாறு பேர்கள் சொல்கிறார்கள் பெரியோர்கள் அழகு வலிமை இளமை நன்மக்கள் நல்ல உடல் நலம் நீண்ட ஆயுள் நிலம் பெண் தங்கம் அறிவு உற்சாகம் கல்வி வெற்றி புகழ் மரியாதை தானியம் இதெல்லாம் பதினாறு பேர்கள் அதை காட்டிலும் இது உயர்ந்ததுன்னு அர்த்தம் தமர் என்றால் தம்மவர் உறவினர் அப்படின்னு அர்த்தம் அரிய பெரியாரை உரியவராகப் பெறுவது பெரிய பேரு என்று பொருள் சுக்கரநீதி சொல்லுகிறது நல்லவர்களுடைய சேர்க்கை நன்மை தரும் எனவே அறமும் இன்பமும் பெருக நல்லவர்களோடு பழக வேண்டும் நல்லவர்கள் சூழ இருப்பது மிகுந்த புகழை கொடுக்கும் என்று உபதேசித்திருக்கிறது பதவுரை பார்க்கலாம் பெரியாரை பண்புகள் மிக்க பெரியவர்களை பேணி அவர் மகிழும் வகையறிந்து செய்து தமரா தமக்கு மிகச்சிறந்த தேவையானவராக கொழல் அமைத்துக் கொள்ளுதல் அரியவற்றுள் பெரிதற்கரிய பேறுகள் எல்லாம் எல்லாவற்றிலும் அரிது அரிதானது மிகச் சிறந்தது ஆகும் பண்புகள் மிக்க பெரியவர்களை அவர் மகிழும் வகையறிந்து செய்து தமக்கு மிகச்சிறந்த தேவையானவராக அமைத்துக் கொள்ளுதல் பெருதற்கரிய பேறுகள் எல்லாவற்றிலும் அரிதானதாகும் சிறந்ததாகும் அரியவற்றுள் அரிதே பெரியாரை பேணி தமராக்கொழல் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள்